வணக்கம் நற்றினியின் ஆயிரத்து நானூற்று ஒன்பதாவது செய்தி சேவை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் செய்திகள் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பொள்ளாச்சி சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளியிடும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் பாதுகாப்பு பார்வையாளராக வடமாநிலத்திலிருந்து வந்த ஐ பி எஸ் அதிகாரி மது போதையில் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் அவரது சொந்த மாநிலத்துக்கு அனுப்பப்படுகிறார் காடுவட்டி குருவின் சகோதரி செந்தாமரை மற்றும் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி ஆகிய இருவரும் வேல்முருகன் முன்னிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர் நம்பிக்கையும் தைரியமும் இல்லாதவர்களே கூட்டணி வைக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சென்னை போர் நினைவுச் சின்னம் அருகே கல்லூரி இருசக்கர வாகனத்தை அடித்து உடைத்த காவலர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுடன் திமுகவின் சகாப்தம் முடிந்துவிடும் என்று முதலமைச்சர் பழனிசாமி ஆருடம் தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வத்தின் மகனும் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளருமான ரவீந்திரநாத் ஆதரவாக ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் வாக்கு சேகரிக்கச் சென்ற முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜிக்கும் காங்கிரஸ் கரூர் வேட்பாளர் ஜோதிமணிக்கும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்திய செய்திகள் தேர்தல் நிதி பத்திர திட்டத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு இருக்கும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் செலவாக ரூபாய் கோடி செய்ய ஸ்வராஜ் இந்தியா தலைவர் பிரசாத் பூஷன் தெரிவித்திருக்கிறார் டெல்லி டெல்கோட்ரா மைதானத்தில் இருந்து நாடு முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்களுடன் நானும் காவலாலிதான் என்ற தலைப்பில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் இதற்காக நாடு முழுவதும் ஐநூறு இடங்களில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ரயில் டிக்கெட்டுகள் மற்றும் தேநீர் கோப்பைகளில் பிரதமர் மோடியின் புகைப்படம் அரசின் சாதனைகள் பிரச்சார வாசகங்கள் இடம்பெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் ரயில்வேக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் விடுத்தது இந்நிலையில் ரயில் நிலையங்கள் மற்றும் டிக்கெட்டுகளில் அரசியல் விளம்பரங்களை அகற்ற வேண்டும் என்று ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது நானும் பாதுகாவல நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதம் எங்கிருந்து இயக்கப்படுகிறதோ அங்குதான் தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதால் பாலா தாக்குதல் முடிவை எடுத்ததாக தெரிவித்தார் எமிசாட் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது இன்று விண்ணில் செலுத்தப்படும் என்று திருப்பதியில் இஸ்ரோ அறிவியல் செயலர் உமா மகேஸ்வரன் பேட்டியளித்தார் அமைதி தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என்று மக்கள் கணக்கு கேட்பார்கள் என்பதால் பயந்து ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட சென்றுவிட்டார் என்று தேசிய தலைவர் அமித்ஷா கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் இதுவரை ரூபாய் ஆயிரத்து கோடி மதிப்புள்ள பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் நடந்த பறக்கும்படை சோதனையில் ரூபாய் நூற்று கோடி மதிப்பிலான பண பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது ராகுல் காந்தி முடிவை விமர்சனம் செய்ய பாஜகவிற்கு உரிமை கிடையாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்ட ஜூசானா காபுடோவாக்கியாவின் முதல் பெண் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டாவது கொலை முயற்சியிலும் உயிர் தப்பியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானின் துணை அதிபர் வெனிசுலா விவகாரத்தில் தலையிடுவதை நிறுத்துங்கள் என்று அமெரிக்காவுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறுங்கோல் ஒன்று ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் விழுந்த டைனோசர்கள் ஒட்டுமொத்தமாக அழிந்ததற்கான புதை படிமங்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் அமெரிக்காவின் வடக்கு டக்கோட்டா மாகாணத்தில் நடைபெற்ற அகழ் போது பூமியை தாக்கிய குறுங்கோளால் அழிவுற்ற மீன்கள் மரங்கள் ஆகியவற்றின் புதைப்படிமங்கள் வாயிலாக இது தெரிய வந்துள்ளது அருகில் உள்ள பப்புவா நியூ கெனியாவில் நிலைநடுக்கம் ஏற்பட்டதாக அறியப்பட்டுள்ளது லண்டனில் கைதாகியுள்ள நீரவ் மோடி ஜாமீன் வழங்க அவரது வளர்ப்பு நாயை காரணம் காட்டி வாதாடியுள்ளார் அவரது வழக்கறிஞர் அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோசின் செல்போனை சவுதி அரேபிய அரசு ஹேக் செய்து அதிலிருந்து புகைப்படங்களை வெளியிட்டு இருப்பதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன காற்று மாசு அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதால் சியாங்மாய் நகரிலும் வட தாய்லாந்து மாநிலங்கள் முழுவதிலும் அவசர நிலையை பிரகடனம் செய்ய கல்வியாளர் ஒருவர் தாய்லாந்து அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் வாழப்போகும் நாட்கள் அதிகம் இல்லாததால் நாட்டுக்கு செய்ய வேண்டியவற்றை விவரைந்து செய்து முடிக்க விரும்புவதாக மலேசிய பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார் சீனாவின் ஷாங்காய் உலகின் முதலாவது ஐந்தாம் தலைமுறை செல்போன் சேவை தொழில்நுட்பம் மாவட்டம் என்ற பெயரை பெற்றுள்ளது அகண்ட அலைவரிசை ஜிகாபை நெட்ஒர்க் வசதியையும் பெற்றுவிட்டது ஜப்பானை கொண்டு செயல்பட்டு வரும் சோனி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதன் ஸ்மார்ட் சதவீத ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பேங்க் ஆப் பரோடாவுடன் விஜயா மற்றும் தேனா வங்கிகள் இணைகின்றன கருப்பு பண பரிவர்த்தனை தொடர்பாக மூன்று லட்சம் நிறுவனங்களிடம் விசாரணை நடத்த மத்திய நேரடி வரிகள் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மும்பையை சேர்ந்த 21 ஒரு வயது பொறியியல் பட்டதாரி அப்துல்லா கான் கூகுள் நிறுவனத்தின் லண்டன் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளார் இவருக்கு ஆண்டு சம்பளமாக ரூபாய் ஒன்று கோடி என்ற அளவில் சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட ரூபாய் நான்கு லட்சம் கோடி கடன் வாங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஒட்டுமொத்த நாட்டின் பணவீக்கம் நான்கு சதவீத அளவில் இப்போது கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் வார்னர் போஸ்டோ ஆகியோரின் மிரட்டலான சதத்தால் ஐதராபாத்தில் நடந்த ஐ பி எல் டி டுவெண்டி போட்டியின் லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை நூற்று பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சன்ரைசர்ஸ் அணி வெற்றி பெற்றது திரைச்செய்திகள் சசிகலா வாழ்க்கையை மையமாக வைத்து படம் இயக்க உள்ளேன் என்று விரைவில் படம் வெளியாகும் என்றும் ராம்கோபால் வர்மா அறிவித்துள்ளார் நடிகர் விஷால் சில நாட்கள் ஷூட்டிங்கில் பைக் ஸ்டண்ட் செய்யும் போது அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் துருக்கி நாட்டில் நடந்து வரும் சுந்தர் படத்தின் ஷூட்டிங்கில் தான் இது நடந்தது அட்லி இயக்கி வரும் தளபதி படத்தில் நயன்தாராவுக்கு அப்பவாக கு ஞான சம்பந்தம் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகி இத்துடன் நட்டினையும் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்